தலைப்பு எழுபத்து ஐந்து பற அப்பற வாக்குகள் வாக்கு நான்கு என்பது யாதெனில் அப்பறவாக்கு பறவாக்கு துரிய வாக்கு அனுபவ வாக்கு இவற்றில் அபறம் ஸ்தூல வாக்கு பறம் அசரீரி வாக்கு துரியம் அறிவில் விளங்குவது அனுபவம் யாவுமாய் விளங்கி தோன்றுவது